பாடம் இருபத்தி மூன்று நல்லதை தான் வெற்றியாளர்கள் மூன்றாவது அவத்தியம் நூற்றி நான்காவது அவசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹா வருகின்ற மக்களுக்கு என வெளிப்படுத்தப்பட்ட சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள் நல்லதை நீங்கள் கற்களை எழுகிறீர்கள் நன்மையை ஏவுவீராக அறிகுறிகளை புறக்கணிப்பீராக ஏழாவது நூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாவது அவசன மற்றொரு இடத்தில் அவர்களின் இறை உண்பாள இது அவர்கள் மாறு செய்து வரம்பு மீறியவர்களாக இருந்ததால் ஏற்பட்டது தாங்கள் செய்து கொண்டிருந்த தீமையை விட்டும் அவர்கள் தடுக்காதவர்களாக இருந்தனர் அவர்கள் ஐந்தாவது அவத்திய எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பதாவது அவசனங்கள் மற்றொரு இடத்தில் அல்லாஹான உங்கள் இளைமிருந்து உள்ள சசியம் இது ஒருவர் விரும்பினார் அதை நம்பிக்கை கொள்ளட்டும் ஒருவர் விரும்பினார் என நபியை நபியை உமக்கு கட்டளையிடப்பட்டபடி நீர் கட்டளை பதினைந்தாவது அத்தியாய தொன்னூற்றி நான்காவது அவசன மற்றொரு இடத்தில் அல்லாஹா கூறுகின்றான் தீமையை விலக்கிக் கொண்டிருந்தவர்களை நாம் காப்பாற்றினோமோ பாவம் செய்து கொண்டிருந்த காரணத்தால் கடினமான வேதனையால் அநீத நாம் பிடித்தோமோ ஏழாவது நூற்றி அறுபத்தி ஐந்தாவது இந்த பாடத்தின் கீழ் பிரபல்யமான வசனங்கள் இன்னும் உள்ளன